நட்டின அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்காக அஞ்சல் தலைகள் வெளியிட்ட சிலோன் ஆஸ்திரேலியா கனடா பெர்மியுடா நியூசிலாந்து மால்டா பிஜி ஹாங்காங் பல நாடுகள்ஞ்சல் தலைகளை வெளியிட்டாங்க சாம்ராஜ்யத்தோட மகாராணியா இரண்டாம் எலிசபெத் அவர்கள் முடிசூட்டின நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆறாம் ஜார்ஜ் மன்னர் காலமானதுக்கு அப்புறம் இலாந்தோட ராணியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இரண்டாம் எலிசபெத் தந்தை இறந்த உடனே ராணியா முடிச்சு விட்ட கால அவகாசம் தேவைப்பட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தன்னோட இருபத்தி அஞ்சாவது வயசுல இங்கிலாந்து நாட்டோட மகாராணியா மட்டுமில்லாம அப்போ இங்கிலாந்து அரசாட்சிக்குள்ள இருந்த ஏழு காமன்வெல்த் சாம்ராஜ்யங்களுக்கும் அவங்க மகாராணியாக முடிசூட்டப்பட்டாங்க அந்த ஏழு காமன்வெல்த் பகுதிகள் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு கனடா பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா சிலோன் அப்புறம் இங்கிலாந்து இந்த முடிசூட்டு விழாவுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா சுமார் பதினான்கு மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க இங்கிலாந்து நாட்டோட இந்த முடிசூட்டு விழா முதல் முறையா தொலைக்காட்சியில ஒளிபரப்பும் செய்யப்பட்டது இது உலகம் முழுக்க பல நாடுகள ஒளிபரப்பு செஞ்சாங்க பல உலக நாடுகளோட தலைவர்கள் மகாராஜாக்கள் மகாராணிகள் இந்த கிராண்ட் விழால கலந்துகிட்டாங்க அவங்க அவங்களுக்கு முடிசூட்டு விழா நடந்த வெஸ்ட்மின்ஸ்டர் அபி அப்படிங்கிற சர்ச்சு கட்டிடம் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷத்துல இருந்து இங்கிலாந்து நாட்டோட முடிசூட்டு விழா நடக்கிற இடம் இரண்டாம் எலிசபெத் ராணி தான் இங்கிலாந்து அரசாட்சியோட முப்பத்தி ஒன்பதாவது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மகாராணியா முடிசூட்டப்பட்ட இரண்டாம் எலிசபெத் ராணி இங்கிலாந்து நாடு அப்புறம் அதோட அரசாட்சிக்கு கீழே இருக்கிற பதினாறு நாடுகளோட ராணியா இன்னைக்கு அறுபத்தி ஏழு வருடங்கள் மகாராணியோ மகாராஜாவோ இவ்வளவு வருடங்கள் அரச பதவி வகிச்சதில் மகாராணியோட முடிசூட்டு விழாவை சிறப்பிக்க வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகளை நாம முடிசூட்டு விழா அஞ்சல் தலைகள் அதாவது கார்னேஷன் அஞ்சல் தலைகள் அப்படிங்குற தலைப்புலையும் இங்கிலாந்து நாட்டோட அரசாட்சி அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்